தலைப்பு பதினாறு பிண்ட இலக்கணம் தலை அண்டம் மார்பு முதலானவை பிண்டம் அண்டத்தில் பிண்டம் புருவமத்தி அண்டத்தில் அண்டம் பிரமரந்திரம் இதில் சோமசூர்யாக்கினி பிரம்ம இருக்கும் இடம் நேத்திரம் புருவமத்தி அண்ணா பிரமரந்திரம் இதில் பிரகாசமாயும் அறிவாயும் பிராணவாயுவாயும் இருக்கின்றது பிண்டத்தில் பிண்டம் இடுப்புக்கும் கீழ் பாதபரியந்தம் பிண்டத்தில் அண்டம் பீசம் பிண்டம் வயிறு மேற்படி பிண்டஸ்தானத்தில் கர்த்தாக்கள் இருக்கும் இடம் கோஷம் தொப்புள் மார்பு இவர்கள் வண்ணம் நாடி உஷ்ணம் காற்று குறி முதலிய பேதங்களாம் ஆதலால் பிரம விஷ்ணு ருத்ர பேதங்கள் அனந்த அண்டத்தை பார்க்கிலும் பிண்டம் விசாலமுள்ளது இதுபோலவே பிரமாண்ட நியாயம் ஜீவஸ்தானம் இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் ஐந்து அதில் முக்கிய ஸ்தானம் இரண்டு அவையாவை கண்டம் சிரம் சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன் இது இறக்காது கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா என்னும் விசேஷ ஜீவன் இது இறந்துவிடும் மேற்படி தேகத்தில் பிரமபேதம் கீழும் மேலும் இருப்பதால் நாம் அடைய வேண்டிய பதஸ்தானங்கள் எவை என்றால் அவை கண்ட முதல் உச்சி வரையில் அடங்கியிருக்கின்றன மேற்படி பதங்களாவன சொர்க்க பூர்வமாக சதாசிவ பதம் ஈராக உள்ளன இதற்கு மேல் நாதாதி சுத்தம் ஈராக உள்ளன கைலாசாதி பதங்கள் உந்திக்கு மேல் கண்டம் ஈராக உள்ளன இது சாதாரண பாகம் நரக இடமாவன உந்தி முதல் குதபரியந்தம் கர்மஸ்தானம் குத முதல் பாதம் ஈராக உள்ளது இவைகளில் பிரமாதி பிரகாசம் உள்ளது அனுபவிப்பது கண்டத்தில் இந்த தேகத்தில் யமன் இருக்கும் இடம் குதமாகிய நரகஸ்தானத்துக்கு இடது பாகம் மேற்படி தேகத்தில் ஆன்மா தனித்திருக்கும் ஜீவன் மனம் முதலிய அந்தக்கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் பூர்வோத்திரம் பிண்டத்தில் பூர்வம் என்பது தலை உத்தரம் என்பது கால் பூர்வம் என்பது பூர்வ சம்பந்தத்தால் வந்த பெயர் பூர்வஞானம் என்பது நெற்றிக்கண்ணால் பார்த்தல் பிண்டத்திற்கு கிழக்கு முகம் மேற்கு கால் வடக்கு வலது கை தெற்கு இடது கை கொடிமரம் தொப்புலடி மேற்படி மரத்தின் அளவு உன்னாக்கு கொடி புருவமத்திக்குள்ளிருக்கும் வபை பலிபீடம் நந்தி நந்தியென்பது பசு ஆணவமலம் மூலாதாரத்தினது உள் அங்கமே சிவலிங்கம் வாய் வாசல் புருவமத்தி சபை அறிவே பதி ஆதி கால் அநாதீ தலை கீழ்தலை மேல் கால் ஆதலால் பூர்வம் பூர்வபூர்வம் உத்தரம் உத்தரோத்தரம் என நான்கு இதில் பூர்வம் என்பது புறப்புறமாகிய நட்சத்திரம் போன்ற இந்திரிய காட்சி புறமாகிய சசி போன்ற கரண காட்சி அகப்புறமாகிய பரிதி போன்ற ஜீவக்காட்சி உத்தரோத்தரம் அகமாகிய அக்கினி போன்ற ஆன்மக் ஆதலால் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்னும் நான்குமே மேற்குறித்த பூர்வாதி உத்தரோத்தரம் என வழங்குவது சிறு குறிப்பு பிண்ட நியாயம் அண்டமென்பது கழுத்துக்கு மேல் சிரம் பிண்டமென்பது கழுத்துக்கு கீழ் பாதம் வரையில் அண்டத்தில் சோமன் சூரியன் அக்கினி பிரமா விஷ்ணு ருத்திரன் இருக்கும் இடம் நெற்றி பிண்டத்தில் பிரமா விஷ்ணு ருத்திரன் இருக்கும் இடம் பிரஜாபதி தொப்புள் மார்பு இவர்கள் வாயு வடிவம் இதில் பிரமபேதம் அனந்தம் விஷ்ணு ருதிரபேதம் அனந்தம் அண்டத்தை பார்க்கிலும் பிண்டம் விசாலமுள்ளது இதுபோலவே பிரமாண்ட நியாயம்